என் சமுதாயத்தில்வரும் வெற்றி பெறுவர் ஆனால் பாவங்களை பகிரங்கப்படுத்துவோரை தவிர ஒருவன் இரவில் ஒரு செயலை செய்கிறான் அதை அல்லாஹ் மறைத்திருக்கும் நிலையில் காலையில் எழுகிறான் பின் தன் நண்பனிடம் இன்னாரே இன்னன்ன குற்றங்களை இரவில் செய்தேன் என்று கூறுகிறான் இதுதான் பாவத்தை பகிரங்கப்படுத்துவதாகும் அவனது பாவத்தை அவனது இறைவன் மறைத்திருந்தான் அவனோ காலையில் அல்லாஹ் மறைத்திருந்த பாவத்தை பகிரங்கப்படுத்திவிட்டான் என்று நபி சொல்லு அவர்கள் கூற நான் கேட்டேன் புகாரி ஆறு பூஜ்ஜியம் முஸ்லிம் இரண்டு